பாடம் மனப்பூர்வமாக அன்றி உயிருக்கு பயந்தோ தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவோ இஸ்லாத்தை ஏற்றால் அது அல்லாஹுடத்தில் ஏனெனில் அல்லாஹா கூறுகின்றான் நாங்களும் ஈமான் கொண்டு என்று கிராமவாசிகளில் சிலர் உம்மிடம் கூறினார்கள் நீர் கூறும் நீங்கள் உண்மையில் ஈமான் கொள்ளவில்லை ஆயினும் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் ஏற்படும் நிழுவில் தப்பித்துக்கொண்ட சொல்லுங்கள் ஒன்பதாவது அத்தியாயம் வசனம் மனப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அது அல்லாஹு இடத்தில் அங்கீகரிக்கப்படும் ஏனெனில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக அல்லாஹு இடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம்தான் மூன்றாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம்